அயர்லாந்தின் பால்டிமோர் நகரம் அல்ஜீரிய கடல் கொள்ளையரின் தாக்குதலுக்கு உள்ளானது ஆயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மொன்முத் இளவரசர் ஜேம்ஸ் காட் இங்கிலாந்தின் அரசராக தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் படை கல்கத்தாவின் வில்லியம் கோட்டைக்கு அருகில் நவாபுகளினால் சிறைபிடிக்கப்பட்டனர்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 1862. எட்நூத்தி ஆண்டு ருமேனியாவின் பிரதமர் பார்பு கட்டர்ஜி படுகொலை செய்யப்பட்டார் 1863. எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போரின் போது மேற்கு வெர்ஜீனியா முப்பத்தி ஐந்தாவது அமெரிக்க மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அலெக்சாண்டர் கிரஹாம்பில் உலகின் முதலாவது வர்த்தக முறை தொலைபேசி சேவையை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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது இத்தாலி பிரான்சை ஊடுருவியது ஆனால் இது தோல்வியில் முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மாலி கூட்டமைப்பு பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது இது பின்னர் மாலி செனகல் என இரண்டாக பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈரானின் வடக்கே நிகழ்ந்த கடுமையான நிலநடுக்கம் காரணமாக முப்பத்தி முதல் ஐம்பதாயிரம் வரையானோர் பலியானார்கள்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கே கே பாலகிருஷ்ணன் கேரள அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விக்ரம் சேட் இந்திய எழுத்தாளர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுந்தரம் கரிவரதன் இந்திய விளையாட்டு வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கானாபாலா தமிழ் திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லெனின் எம் சிவம் இலங்கை கனடா இயக்குனர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நீத்து சந்திரா இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு முதலாம் இராச உடையார் மைசூர் மன்னர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மகாகவி உருத்ரமூர்த்தி கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் உலக அகதிகள் தினம் என்று எரித்திரியா நாட்டில் மாவீரர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே